அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டிய நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்தே சி மனுவில் இதனால் சிந்தனையின் தலைப்பு தமிழ் சுவை தமிழறிஞர் ஒருவர் உணவு உண்ண வந்தார் அவருடைய மனைவி வாழையில இட்டு பற்பல உணவுப் பொருட்களை வைத்தாள் ஒவ்வொரு பொருளும் சுவை மிக்கதாக இருந்தது எதை உண்பது எதை விடுவது எல்லாவற்றையும் எடுத்து உண்பதற்கு பல இல்லையே என்றார் உட்காருவதற்கு பல இல்லையே என்று கூறுகிறார் என்று அவள் எண்ணிய உடனே ஒரு பலகையை கொண்டு வந்து இதில் உட்கார்ந்த உண்ணுங்கள் என்றாள் உட்கார்ந்து உண்ணவா பலகை இல்லை என்றேன் இவ்வளவு சுவையுள்ள பல்வகை பொருட்களையும் எடுத்து உண்ண இரு கைகள்தானுமே உள்ளன பலகை இல்லையே என்றல்லவா நான் என்று தமிழறிஞர் பொருள்பட சுவைப்பட கூறினார் ஆம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிறந்த அமுதம் போன்ற மொழி தமிழ் மொழியே மேலும் பல சில சொற்கள் காணப்படுகின்றன வேங்கை அதாவது வேங்கை மரத்தையும் வேங்க என்பது சிறுத்தை புலியையும் குறிக்கின்றது வைகை கை வை என்று சொல்லியும் வைகை அணைக்கட்டையும் அது குறிக்கிறது தாமரை அது மலரையும் தாவுகின்ற மானையும் குறிக்கிறது ஆம் எந்த மொழி உயிர் துடிப்புடன் செயல்படுகிறதோ அதில் புதிது புதிதாக தினமும் பல சொற்கள் கலை சேர்ந்து கொண்டே அந்த வகையில் செம்மொழியாம் தமிழ்மொழி சிறந்த நன்மொழியாய் காணப்படுகிறது சிந்திப்போம் தாய்மொழியாம் தமிழை நேசிப்போம் நன்றி